அவர்களின் வலதுபுறம் ஒரு கிராமவாசி இருந்தார் அவர்களின் இடதுபுறம் அபூபக்கரதிகளாகவும் அவர்கள் இருந்தார்கள் நபி சொல்லாகும் அணிகிராமியிடம் மிஞ்சிய பாலை கொடுத்துவிட்டு வலதுபுறம் முதலில் வலதுபுறம் முதலில் அதாவது வலதுபுறம் உள்ளவர்களுக்கு முதலில் கொடுங்கள் என்று கூறினார்கள் புகாரி ஐந்து ஆறு ஒன்று ஒன்பது முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம்